சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கற்க பாவனம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம தீபாவளியை கொண்டாடுறது நரக்கச்சத்துர்தசின்னு கேள்விப்பட்டிருவீங்க ஆனால் நரக்க சதுர்தசி இருக்கு வாஸ்தவம் ஆனால் இதுக்குண்டான அந்த இது ஆதாரம் ப்ரூஃப் பிரமாணம் பாகவத்தில் இல்லை விஷ்ணு புராணத்தில் இல்லை கர்கசமத்தில் இல்லை யாரோ அப்துத்தில் வரணும்னு சொன்ன மாதிரி தெரியல அதனால் வேற புராணங்கள் இருக்கணும் அது கிடைச்ச அப்புறம் சொல்றான் சொல்கிறான் அப்படி நரக்கா முடிக்கப்பட்டான் நரகாசுரன் முடிக்கப்பட்டான் நரகாசுர வதம் ஆனவுடனே அந்த பூமாதேவி எதுக்கோ வந்து இந்திரன் அனுப்பி வந்திருக்காரோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஸ்தோத்திரம் பண்ணால் ஏழு ஏழு ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணான் அதில் சாதாரணத்துக்கு பார்த்தோம் பரம அர்த்தத்தை ஒருத்தர் பார்த்துருவோம் பூமிதேவி ஸ்தோத்திரம் பண்ணான் தேவதேவா தேவதேவர்களுக்கெல்லாம் மகாதேவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரா சங்கம் சக்கரம் கதா பத்மம் இப்படி ஏந்தியவன் பரமீ பரமன் பக்தர்களுடைய ஒரு அபீஷ்டங்களுக்கு விருப்பங்களை ஏற்றிக்கொண்டும் அவர்கள் எப்படி கேட்டாலோ அப்படி வந்து ரூபத்தை எடுக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் ஒரே தாமரை காடாக சொல்றது உண்டு சில எடுத்த உடனே இந்த கமலம் தான் கமலம் இருக்க ஆமாம் கவலத்தை தான் நீங்கள் எப்போ சேவிக்கணும் நீங்கள் வந்து இது அரசியலாகட்டும் இல்லை வந்து பூஜையாகட்டும் எல்லாத்துக்கும் கமலம் தான் உண்மை எல்லாத்துக்கும் கமலம் கமலம் இல்லாமல் நடக்காது இப்போ இந்த தமிழ்நாடு வந்து சேரா போச்சுன்னா சேர சேரில் அந்த கமலம் உதிக்க வேண்டும் இந்த சேரு சகதியாக இருக்குது சேராக இருக்குது பார்த்தோம் திரவிடியா சேரு சகதியாக இருக்குது அதில் வந்து கமலம் உதிக்க வேண்டும் அது உதிப்பதற்கு எல்லாம் அவர் நம்ம பார்க்கணும் அப்படி கமல இருக்கார் யார் கமலக்காடா தாமர காடாக இருக்கார் யார் கண்ணன் அவர் தான் பரவாசு தேவன் சொன்னியா தாமரையை தொப்புலாக கொண்டவன் அதுதான் பங்கஜநாபன் பத்மநாபன் பங்கஜநாபன் அதற்கேற்ப மாலை அணிந்திருக்கிறான் தாமரை கண்ணன் கண்ணு தாமரை உனக்கு தாமரை திருவடிகள் தாமரையா இருக்கு தாமரை திருவடிகள் அப்படிப்பட்ட உனக்கு நமக்கு காரணம் அதாவது எப்படின்னா ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய சிருஷ்டியை செய்யக்கூடிய பிரம்மதேவர் ஹெண்டகர்பர் தோன்றின தாமரைய தோப்புலா கொண்டவர் அல்லது தோப்புல் பிரதேசம் தாமரை மாதிரியே இருக்கு அப்படி அப்படி பண்ணவர் அப்ப சத்கீர்த்தியே ரூபமா இருக்கக்கூடிய தாமரை அது மாலையை அணிந்தவர் தன்னை பிரார்த்தனை பண்ணக்கூடிய வணங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஆசிரியத்த பக்தர்களுடைய தாப்பங்களை அதாவது திருவிதா பா சீஹாரே குரு பா ஏன்னு சொல்ற மாதிரி ஆதி தெய்விகம் ஆதி பௌதிகம் ஆத்யாத்மிகம் இதை மூன்று விதமான தாப்பங்கள் எல்லாருக்கும் உண்டு உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு அப்போ அந்த தாப்பங்களை போக்கக்கூடிய அளவில் கருணா சாகரமாக இருக்கக்கூடிய தாமரை போன்ற அழகான மென்மையாக சாஃப்டுன்னா அப்படி ஒரு சாஃப்ட்டு அப்போ இதெல்லாம் மார்த்தவம்னா அப்படி ஒரு மார்த்தவம் அழகுன்னா அப்படி ஒரு அழகு குளிர்ந்த கண்களால் கொண்டவர் தாமரைப்பூல தாமரை புஷ்ப மாதிரி எல்லா எல்லாராலையும் அப்படி திரு திருவடிகளை தாமரை சின்னம் கொண்டு வரும் அவர் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம்னா அந்த இந்த அந்த பங்கஜா ரேகை இருக்கு பங்கஜா ரேக அவர் கொண்டவர் கால அப்படிப்பட்ட உங்களுக்கும் நமஸ்காரம் இந்த ஸ்லோகம் தான் இருக்கு அதேதான் குந்தியும் சொன்னால் மொத துட்டிக்கே நம்ம பாகவத்தை அந்த உத்தர சொல்கிறார் அதுக்கு அடுத்த வந்து ஒரு ஆர்த்தியோட வந்து சரணம் அடைகிறார் அப்போ தான் சொல்லக்கூடிய ஸ்திதி ஆனால் குந்தி ஸ்துதி தான் பொதுவாக முதல் ஸ்துதியாக எல்லாரும் பெரியவர்கள்லாம் எடுத்துக்கொள்வார்கள் பெருசு அழகா சொல்வார் இந்த தாமரை காடாகத்தான் கண்ணனை வர்ணிப்பானவர்கள் அப்போ தாங்கள் தான் பகவான் ஆமாம் அது அதாவது ஈஸ்வரத்தும் கீர்த்தி ஞானம் பலம் ஐஸ்வர்யம் எல்லாம் கொண்ட வைராக்கியம் எப்படியும் கொண்டவர் இதுக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு இருப்பிடமா இருக்கார் கொள்ளிடமா இருக்கார் கொள்கலமா இருக்கார் ட்ரெஷரரா இருக்கார் கருவூரமா இருக்கார் அப்படிப்பட்டது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இருந்தாலும் அதாவது வியாபகத்தை காமிச்சாலும் வசுதேவருடைய குமாரங்கிறத்தையும் இருக்கிறதுங்க அதே எல்லா ஜீவராசிகளையும் சேதனா சேதங்கள் எல்லாவற்றிலையும் நீங்க வசிக்கிறது உள்ள உள் புகுந்து இருக்கார் அவர் அவர் தான் இந்த பிரபஞ்சம் அந்த இது ஆக்டிவேட் ஆகி நடக்கிறது அப்போது மாயனுடைய காரியம்ன எல்லா லோகங்களுக்கும் முன்னால் சத்துங்கிற ரூபத்தில் விளங்கக்கூடியவர் நிகரம் மாயனுடைய காரியம் தான் இந்த பிரபஞ்சம் அதற்கு காரணமாக இருந்து கொண்டு முன்னால் சத் ரூபமாக இருக்கக்கூடியவர் நிகரம் எல்லா காரணங்களுக்கும் ஒரு காரணங்கிறான் உலகத்தினுடைய தோற்றத்துக்கான தான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் எல்லாம் சொல்லுங்கள் இவர் காரண இவருக்கு காரணமாக இருக்க ஒரு காரணம் இல்லை இவர் காரணமாக இருக்கிறது வேறு காரணம் இல்லை அப்படியும் ஞானமே ரூபமா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் பூர்ண போதாய தேனம் ஞானமே இருக்கக்கூடிய அதான் மகாபாக்கியமும் ஞானத்தை கொண்டே ஒரு மகாபாக்கியம் இருக்கு ஞானத்தை கொண்டே மகா வாக்கியம் அது என்ன பூர்ணமாக உணர்வது தான் உணர்வு அந்த உணர்வு இருக்கு பியூர் கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு அப்போ நீங்களோ பிறப்பிட்டவர் அப்போ என் அடியனுக்கு பிறப்பிக்கு உங்களுக்கு பிறப்பு அவர் பிறப்பித்தனர் அஜ அஜா தன்னுடைய வசத்துல வச்சிருந்து தர்மத்தை பண்ணதுக்கு அதர்மத்தை ஒடுக்குவதற்கு நல்லவர்களை வாழ வைப்பதற்கு கெட்டவர்களை ஒடுக்குவதற்கு இதுதான் அப்போ இந்த லோகத்தை தோற்றுவித்தவர் எல்லா பேராற்றல்கள் சக்திகளுக்கும் இருப்பிடமானது பரமாத்மா காரியக்காரண ரூபமான இந்த லோகத்திற்கும் சக்கல ஜீவராஜிகளுக்கும் ஆத்மா தோன்றின் மாதிரி தனித்தனியா இயக்கக்கூடிய பூதாத்மா அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கும் இவர்டே தான் வந்தது பஞ்சபூதங்களையும் இதே ஆப்ரேட் பண்ணி நடத்த வைக்கக்கூடிய இவர் தான் அதுக்குண்டான இது இருக்கு மா தன்மாத்திரைகளுக்கு சக்திகள் பிரத்யேக குணங்கள் சக்திகள் அதற்கும் காரணம் நீங்க தான் இப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாவே உங்களுக்கு நமக்கும் பஞ்சபூதங்களும் அவர் தான் பஞ்ச தன்மாத்திரம் அப்படி தான் ரொம்பவே எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷெட்டி பண்ற போது அப்போ மிகவும் வீரிய மிக்க பலம் மிக்க தேஜோவிதமாக தேஜோ மிக்க ரஜோ குணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ எல்லாவற்றையும் முடிப்பதற்காக தமோ குணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது தமோ குணங்கிறது இருக்கிறதே அந்த சம்ஹாரத்தை காமிக்கிறதுக்காக இருக்கு ஷெட்டிங்கிற ரஜோகுணம் இருக்கிற போது ஷெட்டி நடக்கிறது மற்றபடி ரட்சிப்பதற்கு சத்துவ குணம் அப்போ இது வந்து ஒத்தர் தான் அந்தந்த குணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அது ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படியே இப்போ வந்து இது கற்கா பாகம் சொல்கிறேன்னா இது சத்துவ குண சம்பந்தமான விஷயம் இது ராத்திரி நான் படுத்து போனேன்னா தாமசக்கணும் வேறு வழி இங்கே அங்கேயும் ஓர ஓடாடி வேலை செய்கிறேன் ஏதா பண்ணேன்னா அது வேறு ஜோக்கணும் செய்யணும் நம்ம இருக்கும் அப்போது நிர்குணமாக இருப்பதற்கு மனசு போன்ற மற்ற இது இருக்கு இல்லையா இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சு தான் நம்ம வந்து நிர்குணமாக இருப்பதை பற்றி பார்க்கணும் பின்னால் சொன்னார் ஏகாதி சொந்தத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்க்கலாம் ஆமாம் பிரபுவே இப்படி எல்லா குணங்களிலும் நீங்கள் வந்து மறையறவும் இல்லை ஒட்டிக்கிறதும் இல்லை பிரகிருத்தியான மாயை புருஷன் இவருடைய சேர்ப்பை பிரிவு இதற்கு காரணமான காலமும் ஆமாம் அதான் விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது சொன்ன முன்னால காலமே ஒரு அவருடைய ஒரு அம்சம் காலமே ஒரு அம்சம் அவ்வளோதான் அப்போ காலத்தை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் மாயை புருஷன் தோன்றியவருடைய சேர்க்கை இருக்கு இல்லையா சம்பந்தம் ஒன்றா சேர்கிறது பிரிவு காரணமாக இருக்கிறது நீங்கள் தான் பகவானே இப்படி பூமியான நானும் ஜலமும் நெருப்பும் காற்றும் ஆகாசம் இப்படி தன்மாத்திரைகளாக இருக்குது சப்தஸ்பர சொரூபரசகந்தம் சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் இப்படி அது பிரத்யேக குணங்கள் சக்திகள் அப்படி எல்லாமே அதனுடைய அதிதேவன் அவ்வாண்டுக்கும் அதுக்கு அதிர்ஷ்டால தேவதை உண்டு எல்லாத்துக்கும் தேவதை பின்ன முன்னாலே பார்த்துருக்கோம் மூணாவது ஸ்கந்தத்தில் அந்த சிருஷ்டி போற பார்த்துருக்கோம் அப்போது மனசு இந்திரியங்கள் அகங்கார மகத்து இப்படியும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வச்சுருக்கார் சாஃப்ட்வேராக வச்சுருக்கார் ஹார்ட்வேராக இருக்கிறது மற்றெல்லாம் இருக்குது எல்லா தத்துவங்களும் முக்கியமாக அகங்காரமாக தத்து இந்த தத் ரெண்டு தத்துவங்களும் சராச்சரமான இந்த பிரபஞ்சமும் லோகமும் ரெண்டு உங்களுடைய சரீரத்தில் தனித்து இருக்கிற மாதிரி பார்க்கறது ஒரு பிரமை மயக்கம் இதுதான் அந்த பயிர் அப்போ அப்போ சரணமடைந்தவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை தொடக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட பயந்து இருக்கக்கூடிய அந்த நரகனுடைய புத்திரன் இவன் தான் பகதத்தன் அவன் வந்து உங்களுடைய பாதார விந்தங்களை சரணமடைவதற்காக நான் வந்து சரணமடைந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த உங்களை சரணமடைந்தவர்களுடைய கஷ்டத்தை துக்கத்தை போக்க போக்கடிக்கக்கூடிய நீக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஹே ஈஸ்வரா இந்த நரகாசுருடைய புத்திரன்னா இவன் பயந்து போயிருக்கான் நரக்கா அப் நரக்கானா முடிச்சதுங்க இவனுக்கு ஏதாவத்துவரும் பயப்படலாம் அவன்தான் பகதத்தன் அந்த பகதத்தன் உங்களுடைய திருவடிகளை உங்களுடைய திருவடிகளை திருவடி மலர்களை திருவடி மலர்களை அடையும்படி நான் செய்திருக்கிறவனை அவன் வந்திருக்கான் உங்களை நம்ம உங்களை சரணம் அடைந்திருக்கான் இவனை நீங்கள் ரட்சிக்க வேணும் இவனுடைய தலையில் எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடிய உங்களுடைய தாமர புஷ்பம் இருக்கக்கூடிய கையை வச்சு அனுப்புகிறவன் இதுதான் முன்னால் அப்படிங்க நான் விஜயாபனம் பண்ணேன் எப்படி இதே மாதிரி தலையில் கையை வச்சார் அப்படின்னா தலையில் கையை வச்சான்னா பஸ்மாசுரன் கை வச்சது இல்லை அது வந்து ஒரு தமகுணத்தோடு அவன் வந்து ஒரு வரம் வாங்கிட்டு வரம் கொடுத்த ஒரு தலையில் கையை வைக்கணும் அப்படி இவர் ஒரு நரசிம்மன் வந்து எல்லாரும் தோத்திரம் பண்ணி அவனுடைய கோபம் அடங்காமல் இருக்கிற போது பிரம்மா கலப்பி விட்டு அந்த பிரகலாதனை வந்து சிங்க சிங்கக்குட்டி மாதிரி வந்து நமஸ்காரம் பண்ணியிருந்தவங்க தூக்கி மடியில் அப்படி கக்கணும் வெயில் வச்சு கையை வந்து அந்த பிரகலாதன் தலையில் வச்ச உடனே அவர் எல்லா விதமான பார்ப்போம் அதுரை கூட நான் குழந்தையாக இருக்கிற இருந்தாலும் பெரிய ஆழ்வார் தான் பிரகலாத் ஆழ்வார் தானே சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து எல்லா கல்விஷங்களும் கொஞ்ச நஞ்சதெல்லாம் போயிடுது நான் ஞானம் பரமாத்ம ஞானம் வந்த உடனே பரமாத்ம ஞானத்தை வச்சுட்டு நாற்பத்தி மூணு ஸ்தோத்திரம் பண்ணார் வேகமாக ஸ்தோத்திரம் பண்ணார் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் பாப்பங்களை போகக்கூடியதும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய தாமரை மாதிரி இருக்கூடிய கையை இவங்களுடைய தலையில் வச்சு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க ஆனால் கடைசியில் பின்னால் இந்த பகதத்தன் வந்து மகாபாரதத்தில் இது இது வந்து இல்லை இல்லை இல்லை மா மகாபாரதத்தில் இந்த பகதத்தை நடைபெறும் அவர் கௌரவர்கள் தைலில் வருவோம் அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை கௌரவர்கள் தைலாம் வருவோம் அவன் வந்து வயசானவன் கண்ணு தரையெல்லாம் அப்படியே தொங்கும் மடித்து கட்டியிருப்பான் அம்பு போட்டு அந்த தரையை அவுத்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாமல் போடும் கண்ணு முன்னால் போடுறா அப்படி அவன் வைஷ்ணவாத்திரம் போடுவான் வைஷ்ணவ ஆத்திரம் போடுனா பகவான் வந்து மார்பிள் வாங்கிப்பார் இதெல்லாம் நாங்கள் அதை இதெல்லாம் பார்க்குறோம் சாத்தியக்கு அவன் அடிக்க போவான் இப்படியெல்லாம் இருக்கும் நிறைய மகாபாரதக்காரர் அப்படி இந்த பகதத்தின அவங்களை வந்து அனு அனுகணம் பண்ணுங்கன்னு சொன்னால் இதுதான் சொன்னது முடிச்சதே மேல முப்பத்தி ரெண்டு மூலத்தை சேவிப்போம் பூமி அர்ச்சிதோ பகவான் பக்தி நம்ரையாத் அபயம் பௌம கிரகம் பிராவிச தேசகிமே ூமியர்ச்சித்தோவன் பிணம் ரய தபயமத்து சகலிம்தனா விக்கிரமராஜோதே ஹரி திரியம் ஷட் சகித்தம் பூமாரி தவிஷ்டம் வீட்ச நரவீரம் விமோகித மனசயம் பம் தோப்பம் பிரவிஷ்டம் யோட்சீரம் விமோகித மனசாவீஷ்டம் பம் தோப்பூ பே பதிய மக்கியம் தாத்தோத இவா பித்திருஷ்ணே பாவே சதி பகியம் ஜாத்தா தருமுர்தான் சர்வ பித்ணே பாவே சதிம் தரு தாப்பாணோத்துவாரவியம் தாப்பாணோத்துவாரவட்டவிரும் வரா நரையாணி மகாக்கோஷா ரவிடம் மகத்தம் பிரிணோத் தாரவத்தீம் சுமட்ட விரஜோம்பர நரயானி மகாக்கோசான ரத்தஸ்வான் திரிவிடம் மகத்தம் பத்தியாரிம் பத்தி ரெண்டு லது மறுபடியும் சேவிப்போம் ரசவஸ்கந்தம் உத்தரார்த்தம் அம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஸ்ரீசுகோ வாச இூமி அர்ச்சி வாமம் பிரவிஷத்தை சகலிமேஸ் ஸ்ரீசுக்கோ வாச இூமி அச்சித்தோவ் பகவன் பத்தி நயா தயயம் பிரவிசத்தை சகலிமே தட்டயுமாரி தனியம் ஷட் சகா விக்கிரமியோ தசேரி தம் பிரவிஷம் ரி வீட்ச நரவீரம் விமோஹித மனசாபு அபீஷ்டம் பிம் தயோபாதி தம் பிரவிஷ்டம் த்யோ வீட்சரம் விமோகிதம் பிரவிஷம் தம் பிரவிஷ்டம் ஸ்ரீயோ வீட்சியம் தம் பிரவிஷ்டம் பிரி தம் பிரவிஷ்டம் ஸ்ரீ வீட்ச நரவீரம் விமோஹித மனசவிரே அபீஷ்டம் பதிவுபாதிக்கும் பூயாத் பத்து அயம் மகியம் தாத்தோதம் இது சர்வா பித்ஷாவே ஹதிம் தரு அய மகியம் தாத்தோதம் சர்வா பித்ஷாவே திரும் தரு தா பிராணோத்துவீம் சுமட்டவிரோம்பர மகாகோஷா ரன் திரவிடம் மகத்து தாபா்னோத்துவீ சும்டர மகாகோஷன் ரன் திரவிடம் மகத் அர்த்தம் பணம் இப்போத்தகசிராதுயுதம் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஷட்டு சகத்திர அதிக அயுத்தம் அயுத்தம் பத்தாயிரம் ஷட்டை சகத்திரம் ஆறாயிரம் பதினாறாயிரம் இங்கே பதினாறு தான் இருக்கிற பதினாறாயிரத்தி நூறு வந்து இதே பாகவத்தில் சொல்கிறார் எங்கன்னா அந்த தசமஸ்கம் உத்தரார்த்தம் முடியும் உத்தரார்த்தம் வந்து முடியிற இடத்துல அதாவது ஐம்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் அறுபதாயிரத்தியாக முடியறது ஐம்பத்தி ஒம்பது அறுபது சாரி முடியற இடத்துல அறுபதாத்தில் இருபத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் ஆஸ்திர பரம் தர்மம் கிருஷ்ண கிரகமே தீனா ஆசன் ஷோடசிரம் மகிஷியத்தம் இருக்கா இருபத்தி ஒம்பது இதே தசமஸந்தம் உத்தராார்த்தம் அறுபதா தொண்ணூறாவது தொண்ணூறாவது அத்தியாயம் மன்னிக்கணும் தொண்ணூறாத்தாயம் இதே தசமஸ்தோம் உத்தரார்தம் அத்தியாயம் தொண்ணூறு நைன்டீன் தொண்ணூறு இருபத்தி ஸ்லோகம் அங்கே சொல்கிறது ஆசன்னு சோடச சாகசம் மகிஷ சதாதிகம் சொல்கிறீங்க அப்போது ஒரு நூறு அங்கே காமிக்கிறது இங்கே பதினாறாயிரம் காமிச்சிருக்கு அவர் வந்து பதினாயிரத்தி நூறு கல்யாணம் உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு பதினாறாயிரம் பண்ணிட்டு போடுவேன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எல்லாரும் பார்க்க போனால் நானும் அவருக்கு வந்து பாதி தான் அதுதான் சொல்கிறது ச ஏகா அவர் தான் புருஷர் புருஷ தான் ஒரு புருஷர் நம்ம எல்லாம் நாரி தான் அதான் கிடையாது அணிந்து போட்டோம் இது வந்து விஷ்ணுபுர அர்த்தம் சொல்லப்படும் மேலே அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு இந்த முப்பத்தையும் உன்னோட அந்த பூமி தேவியினுடைய ஸ்தோத்திரம் முடியறது தவ்யகா ஸ்தோத்திரம் துதி பிரியகாந்தான் விஷ்ணு ரத் வர மாதிரி இப்படி பூமி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்புறம் சுகர் சொல்றார் பக்தியால இப்படி வணக்கத்தோட வணங்கின ஒரு கிருதயத்தோட பூமி வாக்குகளால தோத்திரம் பண்ணப்பட்டோம் பிரார்த்தனை பண்ணப்பட்ட அந்த பகவான் கண்ணன் அபயம் கொடுத்தும் அபயப்பிரதானம் கொடுத்தும் அதாவது அந்த அவருடைய பேரனை அதாவது அவளுடைய பேரன் பேரனை ஏதாவது பண்டு வாரம் பயப்படுறாரு கொண்டு வர அவர் பண்ண மாட்டார் காரணம் இல்லாமல் யாரையும் பிடிக்க மாட்டார் அவன் அவே பிரதானம் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கக்கூடிய நரகாசுடைய மாளிகையில் பிரவேசிப்பார் போமன்னா பூமாவினுடைய பொள்ள போன் நரகன் அவனுடைய கிரகத்தில் பிரவேச அரண்மனையில் பிரவேசப்படு இங்கே வந்து காண்பிக்கப்படவில்லை தீபாவளிக்கு கொண்டாடுவதற்கு நரக சதுர்த்தி என்பது விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுங்க பாகவரத்தில் காண்பிக்கப்படவில்லை விஷ்ணு புராணத்தில் கிரக சமீதியில் காண்பிக்கப்படவில்லை வேறு கிரகத்தை பார்த்தேன்னா சொல்கிறேன் அப்போ கிருஷ்ண பகவான் இப்படி அந்த இடத்துல பராக்கிரமத்தால் ஜெயித்து ராஜாக்கள்டேந்து நரகாசுனால் கொண்டு வரப்பட்ட ராஜகன்னிகள் அவர் தான் ஷட்டு சகசிராதிகா ஆயுத்தம் ஆயுத்தம் பத்தாயிரம் ஷட்டு சகசிரம் ஆறாயிரம் பதினாறாயிரம் ராஜகன்னிகள் பதினாறாயிரம் பேர் நரகாசுன் வந்து மற்ற அவனுடைய பராக்கிரமத்தால் ராஜாக்கள்டேந்து அப்படியே ஜெயித்து கொண்டு வந்து அப்போ தெய்வத்தால பூர்வ பண்ண விசேகத்தால தாங்கள் சமீபத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவனும் மனுஷருக்கு வந்து ரொம்ப பிடித்தவனும் மனுஷருக்கு கொள்ளை கொள்ளக்கூடியவன் அதாவது மனுஷர்களில் நரர்களில் வீரனும் அங்கே வந்திருக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து எல்லா ஸ்திரீகளும் அப்படியே மோகிச்சு மயங்கி போய் ஆசை கொண்டு மனத்தால் அவரை தான் எங்களுக்கு பார்த்தா அப்படின்னு வலித்தார் இங்கே என்ன பார்க்குறோம் பத்தாவது கண்ணம் ஐம்பத்தி ஒன்பது தேர்ச்சி இருக்கும் இதே வந்து பார்த்தோம் ஒம்பதாவது தந்தத்தில் அந்த இதை பக்கமாக சோபேரி ரிஷிய கதையை பக்கமாக ஐம்பது பெண்களும் இவர் தான் எனக்கு இவர் தான் என் மனைவர் கணவர் இவர் தான் என் கணவர்னு இது ஒருத்தர் சண்டைப்பட்டார்களே அந்த மாந்தாத்தா மாந்தாத்தா கொடுக்க மாட்டேன்ட்டார்யா நீங்கள் போங்க அப்படின்னு அங்கே போய் ஐம்பது பெண்களும் அவர்தான் ஒன்று அவர்தான் ஒன்று அதே மாதிரி இங்கே பதினாறாயிரம் நூறு ஆறு பதினாறாயிரம் பேர் இவர் தான் எங்களுக்கு பழகாமனு இன்றைக்கு ரெண்டு மூணும் ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது இங்கேன்னா தேவி பாகரத்தில் நரநாராயணர்கள் தபஸ் பண்ணுறார்கள் அவர்களை கெடுப்பதற்காக தபத்தை கெடுப்பதற்காக இந்திரன் வந்து அப்சரஸ்திகளை அனுப்புகிறார் அங்கே வந்து அவங்க அவங்களுக்கும் இருக்கும் அவர் தபச ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவர்கள்லாம் வந்து எங்களை நீங்கள் அனுப்பக்கூடாது எங்களை இதுக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு அடுத்த அவதாரத்தில் ஏற்றுக்கொள்ளணும் சரி அந்த நாராயணனாக இருந்தவர் தான் இங்கே கிருஷ்ணன் ஆந்திருக்கார் தான் அர்ஜுனன் ஆகந்தார் அப்படி ஒரு வருஷன் உண்டு அப்புறம் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி சொல்லுவது இங்கே பின்னாலிய பதி பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் அந்த இதே சொல்லுவார் நவயோகி உபாக்கியானத்தில் பகவான் எடுத்த அவதாரங்களில் நரநாராயண அவதாரத்தில் அங்கே வந்து இந்திரன் அறுப்புறார் அவருடைய கபத்தை கெடுக்குது அப்போ ஊர்வ செய்ய ஊட்டலை முன்னுவது அப்போது அவர்கள் அவருடைய கோரிக்கை சொல்லப்படுது அதை இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லலை பா தேசி பாகத்தில் ஸ்பட்டமாக சொல்லுவது அந்த மாதிரி அப்படியாக இருக்கும் அதனால் இப்படி அந்த அவர்கள் எல்லோருமே இவர் எனக்கு பதியாகணும் பதியாகணும் பிரம்மதேவர் வந்து அதை வந்து ஓகே பண்ணணும் கிராண்ட் பண்ணணும் அப்படியே சொல்லி ஸ்திரீகள் எல்லோரும் தனித்தனி இப்படி நினைத்துண்டு கிருஷ்ணண்ட மனத்தை செலுத்தினார்கள் கேட்டார்கள் பல்லக்களை பல்லக்கிறக்கையாக அந்த பல்லக்களை நன்றாக அவருக்கு வந்து அபியஞ்சன ஸ்தானம்லாம் பண்ணி அழுக்கெல்லாம் போய் அப்புறம் வந்து நல்ல சுத்த வத்திரங்கள்லாம் அனுத்து கொண்டு அப்புறம் இந்த தைல ஸ்தானங்கள்லாம் பண்ணிட்டோம் அவர் அந்த ஸ்திரீகள் எல்லாம் அந்த நிறைய சொத்து வச்சிருந்தார் ஐஸ்வர்யம் அந்த நிதி கோவிகள் மகா கோஷன் அந்த கோவிலையும் இந்த ஸ்திரீகளையும் தேவர்களையும் ரத்தங்கள் ரத்தங்கள் ரத்தங்களையும் குதிரைகளையும் ரத்தங்கள் ரத்தங்களையும் குதிரைகளையும் அதிகமான தனத்தையும் துவாரகைக்கு கண்ண அனுப்பிச்சுட்டார் அது அது மாத்திரம் அனுப்பிச்சுட்டார் விவரமா பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அந்த சுக பிரிகள் சொ பிரிகள் சொார் இப்படி பக்தியால தலை வணங்கி மனசு கசிஞ்சு பூமி தேவியால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பிரார்த்தனை பண்ணப்பட்ட அந்த கண்ணன் பகவான் அவளுக்கு அந்த பகதத்தன் பகதத்தன் தான் நரக்கனுடைய புள்ள பூமியினுடைய பேரன் பேரனு புரியம் ஜாஸ்தியாக வரும் அவன்கிட்ட அபயம் கொடுத்தும் அப்புறம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் செழிப்பு இருக்கக்கூடிய நரகனுடைய மாளிகைக்குள்ளே போனான் அங்கே ராஜாக்களை ஜெயிக்கும் நரகன் கொண்டு வந்து அபகார அபகரிக்கும் அவர்களை வந்து பதினா கொண்டு வச்சுருக்காங்க பதினாறாயிரம் ராஜகுமாரிகள் அந்த பதினாறு ராஜகுமாரிகளை பகவான் கண்ணன் பார்த்தார் பார்த்தவுடனே அவர்கள் மனசுக்கு அவர்கள்லாம் அவரவர்களுடைய மனசிற்கு மிகவும் பிரியப்பட்ட மகாவீரனான கிருஷ்ணன் வரதை பார்த்து பெண்களெல்லாம் அவருடைய அந்த ஒரு அன்பு காதல் வசப்பட்டு தெய்வமே அவர்களுக்காக கிருஷ்ணனை கொண்டு வந்தார் நினச்சிட்டு மனசால் அவர் தான் எங்களுக்கு பதி அவர்தான் எங்களுக்கு கணவன் அவர்தான் பர்த்தான் வரித்தாரன் இவர் தான் எங்களுக்கு கணவனாக வரணும்னு பிரம்மதேவரை வந்து அனுகிரகம் பண்ணிட்டோன்னு அவருக்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து இமெயிலில் போட்டு அப்புறம் உடனே கிராண்ட் பண்ண சொல்லி அப்படி பண்ணார் அந்த பெண்கள்லாம் தனித்தனியாக பிரார்த்தனை பண்ணார் இப்படி அன்பால் கனிவான ஒரு ஹயத்தால் தங்களுடைய ஹிரயத்தை கிருஷ்ணன்ட்ட அர்ப்பணம் பண்ணார் அந்த பெண்களை ஸ்நானம் பண்ண வச்சு நல்ல புது ஒத்தங்களை தெரித்து பல்லக்களை துவாரைக்கு அனுப்பினார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா அர்ப்பணம்